தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பா ராமலிங்கம் ஆசிரியர் பன்ருட்டி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று முக்கியமான சித்தர்களில் ஒருவரான போகர் சித்தரை பற்றி நாம் அனைவரும் தெரிந்து கொள்வோம் போகர் சீனத்தியாசத்தை சேர்ந்தவர் என்றும் புலிப்பானின் குறி என்றும் அகத்தியர் கூறுகிறார் இறந்தவர்களை பிழைக்க வைக்கும் சஞ்சீவினி மந்திர சக்தியை பெறுவதற்காக மேருமலையின் அருகில் உள்ள நவநாத சித்தர்கள் சமாதியை அடைந்தார் அவர்களை வேண்டினார் ஒன்பது சித்தர்களும் போகருக்கு தரிசனம் கொடுத்தனர் அவர்களிடம் போக இறந்தவர்களை பிழைக்க வைக்கும் சஞ்சீவினி மந்திர சக்தி கற்றுத்தர வேண்டினார் அவர் கேட்டுக்கொண்டபடி அவர் அறியா அறிந்திராத காயக்கல்ப முறைகளையும் அவருக்கு கற்றுக் கொடுத்துவிட்டு மறந்துவிட்டனர் அவர்கள் அவற்றை கற்றுக் கொடுக்கும்போது தகுதி உள்ளவர்களுக்கு காயக்கல்ப முறையை சொல்லி கொடு இதன் மூலம் அவர்களை நீண்ட நாள் வாழவை மனதை குழப்பிக்கொள்ளாதே என்று கூறினார் பின்னர் போகர் எவ்வித இலக்கும் இல்லாமல் கால்போன போக்கில் போய்க் கொண்டிருந்தார் தூரத்தில் ஒரு புற்றிலிருந்து ஒலி கற்றை ஒன்று புலப்பட்டது ஒளி வந்த அந்த இடத்திற்கு சென்றார் புற்றிற்குள் ஒரு சித்தர் தவம் செய்து கொண்டிருப்பதை அறிந்து புற்றை வளம் வந்து வணங்கி அதன் அருகிலேயே அமர்ந்து தவத்தில் ஆழ்ந்தார் அவருடைய ஆழ்ந்த தவம் புற்றில் இருந்த சித்தரின் தவத்தை கலைத்தது அவர் புற்றிலிருந்து வெளிவந்தார் போகர் அவரிடம் தங்களை தரிசித்ததில் வாழ்வின் பெரும் பயனைப் பெற்றேன் என்று கூறி அவரை வணங்கினார் சித்தர் அங்கே இருந்த மரங்களில் ஒன்றை காட்டி அந்த மரத்தின் பழங்களில் ஒன்றை சாப்பிடு உனக்கு ஆயில் முழுவதும் பசிக்காது முடி நரைக்காது பார்வை மகங்காது முதுமை வராது தபம் செய்பவர்களுக்கு உற்ற துணைவையும் அவர் கூறியவாறு போகர் அந்த மரத்தின் பழத்தை சாப்பிட்டார் சித்தர் புலிதோல் ஆசனம் ஒன்றை கொடுத்து இது உனக்கு தபம் செய்ய உதவும் என்றார் அப்போது அவர் எதிரில் பதுமை ஒன்று தோன்றியது போகார் இனி உனக்கு தேவையானதைகளை இந்த பதுமை சொல்லும் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் அவர் தவத்தில் ஆழ்ந்துவிட்டார் அந்த பதுமை அவருக்கு மூலிகை இரகசியங்களை உயிரின் தோற்றம் அது உடல் விதம் அந்த உடலில் அது படும் துன்பம் ஆகிய நிலைகளை தெளிவாக உணர்த்தியது அதை கூறிவிட்டு அந்த பதுமை மறந்துவிட்டது பின்னர் போகர் முருகப்பெருமானை நினைத்து ஆழ்ந்த தவத்தில் ஈடுபட்டார் அவருடைய தவத்தை மெச்சி முருகப்பெருமான் அவருக்கு காட்சியளித்து பயணி மலையில் தன்னை மூலவராக வடிவமைத்து விக்ரமாக செய்து அதை அவ்வாறு பிரதிஷ்ட செய்ய வேண்டும் என்பதையும் கூறி காரிய சித்தி உபயத்தையும் அவருக்கு உபதேசித்து உபதேசம் மறைந்தார் போகருக்கு அறுபத்தி மூணு சூட சீடர்கள் இருந்தனர் அவற்றுள் முக்கியமானவர்கள் கோரக்கர் கொங்கனவர் புலிப்பானி கரூரார் ஆகியோர் அவர்களில் புலிப்பாணி மற்றும் கோரக்கர் உதவியுடன் போக முருக முருகனின் நவ பாசன செய்ய ஆரம்பித்தார் நவ என்பது ஒன்பது பாசனத்தை குறிக்கும் இதை கட்டுவது என்பது மிக பெரிய விஷயம் ஒவ்வொரு பாசனமும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு குணத்துடன் இருக்கும் இவற்றை சரியாக முறையில் சேர்த்து பிசைந்தால்தான் உறுதியான ஒரு பொதுவான பாஷன் உருவாகும் இதை கண்களால் பார்த்தால் கூட அதிலிருந்து வெளிப்படும் மிக நுட்பமான கதிர்வீச்சை கண்கள் வழியாக உடம்பின் உள்ளும் உள்ளும் புறமும் படிந்து நோய்களை போக்கும் இதில் பட்டு வழியும் எந்த பொருளும் மருத்துவ குணம் அதிகமுள்ளதாக எல்லா நோய்களையும் தீர்க்கக்கூடியதாக இருக்கும் மற்றும் ஒரு சிறப்பு மனித பிறவி கோள்களால் நிர்ணயிக்க நிர்வ நிர்வகிக்கப்படுகிறது எனவே அந்த ஒன்பது கோள்களான நவகிரகங்களின் குணங்களைக் கொண்ட ஒன்பது பாசனத்தை தேர்வு செய்து அதிலிருந்து பழனி தண்டாயுதப்பினி சிலை செய்யப்பட்டது பழனி முருகனை தரிசனம் செய்பவர்கள் நவகிரகணை ஒன்றாக தரிசித்த பலன் பெறுவார்கள் அந்த கோள்களால் ஏற்படும் துன்பங்களும் முருகன் அருளால் மறையும் இதில் எட்டு பாசனத்தையும் கட்டிவிட்டார் ஒன்பதாவது பாசனத்தை கட்டினால் மட்டுமே பாசன மிஷம் முறியும் என் ஒன்பதாவது பாசனத்திற்கு தேவையான மூலையை சீனாவில் இருக்கலாம் என அதை தேடி போகர் புறப்பட்டார் சீனாவிலிருந்து புலிப்பானி சி சித்தருடன் திரும்பி வந்த பிறகு ஒன்பதாவது பாசனத்தை கட்டி முடித்து முருகன் சிலையை செய்தார் போகர் இறைவன் திருமேனியை தழுவி ஊறிவந்த பஞ்சாமர்த்தியை உணவாக கொண்டு வாழ்ந்து வந்தார் நவ சேர்ந்து உருவாக்கிய திருமேனியில் ஊறிய விதியும் பஞ்சாமிர்தும் போகருக்கு உள்ளொலியை பெருக்கியது பழனியில் வாழ்ந்த போகர் அங்கேயே சமாதி அடைந்தார் அவருடைய சமாதி பழனி ஆண்டவர் ஆலயத்தின் உட்பிரகாரத்தின் தென்மேற்கு மூலையில் உள்ளது போகர் அருள் இருந்தால் மட்டுமே பழனிக்கு வந்து முருக தரிசனம் செய்ய இயலும் என்கிறார்கள் போக சித்தரை வழங்குவதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் போக சித்தரை வழங்குவதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் போகர் செவ்வாய்க்கிரகத்தை பிரதிபலிப்பவர் பழனியல் நவபாஷனத்தால் பழனி தண்டாத பணியை உருவாக்கி பிரதிஷ்டை செய்தவர் எனவே இவருக்கு முருகன் அருள் அதிகம் உண்டு ஜாதகப்படி செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இவரை வணங்க செவ்வாய் திரகத்தின் அருள் கிடைக்கும் செவ்வாய் தோஷத்தினால் திருமணம் ஆகாமல் இருந்தால் இவரை வேண்ட திருமணம் நடக்கும் உடலில் ரத்த சம்பந்தமான நோய்கள் தீரும் சொத்து பிரச்சனைகள் நிலத்தகராறு தீரும் சொந்தமாக வீடு மனை வாங்க முடியும் நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கும் கஷ்ட கட்டிடப்பொருட்கள் வியாபாரம் நன்றாக நடைபெறும் அதனால் போகர் சித்தரை வணங்குவோம் அவர் அருளை பெறுவோம் நலமுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்